அவர்கள் கூறியதாவது நபி செல்லமாக அழகில் செல்லும் அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அக்குழந்தை அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது அப்போது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள்